இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை இலவசமாய் நமக்கு தந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாள் தியானத்தின் தலைப்பு அரசராகும் ஆண்டிகள் பாப்பர்ஸ் டர்ன்ட் பிரின்சஸ் வாசிக்க வேண்டிய பகுதி எபிரேயர் இரண்டாம் அத்தியாயம் ஐந்து முதல் பதினைந்து வசனங்கள் இனி உலகத்தை குறித்து பேசுகிறோமே அதை அவர் தூதர்களுக்கு கீழ்படுத்தவில்லை ஓரிடத்திலே ஒருவன் சாட்சியாக மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனு மகனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் அவனை தேவ சற்று சிறியவனாக்கினீர் மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உமது கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான் சகலத்தையும் அவனுக்கு கீழ்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை அப்படியிருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்பட்டிருக்க காணோம் என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம் ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்ரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பருசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள் இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் உம்டைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை உமை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லியிருக்கிறார் ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அளிக்கும்படிக்கு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அவர் அப்படியானார் இன்றைய மனப்பாட வசனம் வெளிப்படுத்தல் மூன்றாம் அத்தியாயம் இருபத்தி ஓராம் வசனம் நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் அவரோடு வீற்றிருப்பது போல வெற்றி பெறும் எவருக்குமே எனது அரியணையில் என்னோடு வீட்டிருக்கும் உரிமை அளிப்பேன் To him who overcomes I will give the right to sit on my throne கடவுள் நமக்கு அருளும் மீட்பு பெரியது அது மாட்சிமை நிறைந்தது ஏனெனில் அவர் தமது மீட்பின் மூலம் நமக்கு படைப்பின் மீது ஆளுகையை திரும்பத் தருகிறார் மனிதரை நீர் நினைவில் கொள்ளுவதற்கும் மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கும் அவர்கள் எம்மாத்திரம் அவர்களை தேவ தூதரை விட சற்றே சிறியவர்களாக்கினீர் மகிமையினாலும் கனத்தினாலும் அவர்களை முடிசூட்டி உமது கரத்தின் படைப்பிற்கு மேலாக அவர்களை அதிகாரிகளாக வைத்து எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினேர் என்று வாசிக்கிறோம் கடவுளின் பெரும் படைப்பிற்கு முன் மனிதன் எத்தனை சிறியவன் நாம் தூசிதான் வான் தூதரை விட நாம் சிறியவர்கள் தூதர்கள் ஆவியா இருப்பதால் எங்கும் அவர்கள் செல்லலாம் நாம் இறப்பதுண்டு தூதர்களோ இறப்பதில்லை மனிதன் காலத்திற்கும் இடத்திற்கும் கட்டுப்பட்டவன் எனினும் மண்ணுலகின் மீது கடவுள் அவனை அதிகாரியாக்கினார் அது ஆமாம் ஒன்று இருபத்தி எட்டில் வாசிக்கிறோம் சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் ஆதாமையும் ஏவாழையும் ஆசீர்வதித்தார் ஆனால் மனிதன் கடவுளுக்கு கீழ்பிடியாமல் பாவம் செய்ததால் தனது அதிகாரத்தை இழந்து பயமும் குற்ற உணர்வும் நிறைந்தவனாய் மாறினான் கடவுளோ அவனை அப்படியே விட்டுவிடாமல் தனது மைந்தன் மூலமாக அவனுக்கு மீட்பு அருளுகிறார் இந்த மீட்பு என்பது அவன் இழந்த மகிமையையும் மதிப்பையும் திரும்ப பெறுதலாகும் இட்ஸ் ரெஸ்டரேஷன் ஆஃப் க்ளோரி அண்ட் ஆனார் கெட்ட குமாரனின் சரிதை சத்தியத்தை தெளிவாக விளக்குகிறது அவனுக்கு உயர்ந்த ஆடையும் கொழுத்த கண்டின் விருந்தும் தரப்படுகிறது அதாவது உறகு ஆளுகை மதிப்பு மகிழ்ச்சி ஆகிய யாவற்றையும் முழுமையாக அவன் திரும்ப பெற்றுக் கொள்கிறான் மட்டுமல்ல வேலைக்காரனாய் அண்டுிக்கொள்ள வந்த மகனுக்கு மோதிரத்தை அணிவித்ததால் தன்னோடு வீட்டில் அதிகாரி ஆகும் நிலையில் தந்தை அவனை திரும்ப இருத்தினார் இதுவே மீட்பு ஆண்டியை அரசனாக்குதல் நாம் திரும்ப பெற்ற அதிகாரத்தில் நிகழ்கால மற்றும் வருங்கால இரு கூறுகளுமே உண்டு பிரசன்ட் ஆஸ்பெக்ட் ஆஸ் well as the future aspect விண்ணிலும் மண்ணிலும் எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றார் இயேசு ஆகவேதான் சீடருக்கு பிசாசுகள் கீழ்படிந்தன மனிதருக்கும் நமக்கும் விரோதமான அந்தகார சக்திகள் மேல் இன்று நாம் இந்த அதிகாரத்தை செலுத்தி அவற்றை மேற்கொள்ளலாம் ஆனாலும் திரும்ப பெறுதல் என்பது எதிர்காலத்தில்தான் முற்று பெறும் எனவேதான் இன்னும் அவனுக்கு கீழ்பட்டிருக்க காணோம் என்று நாம் இப்பிரேயரிலே வாசிக்கிறோம் பகைவனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவிரீர் குழந்தைகள் வாயினால் வலிமை உண்டாக்கினீர் என சங்கீதம் எட்டு ரெண்டு கூறுகிறது ஆனால் பகைவன் இன்று அடங்கி இல்லையே ஆனால் ஒரு வரும் அந்த கடவுள் தம் மக்களுக்கு வெற்றி கொடி ஆவார் அப்பொழுது பால் குடிக்கும் குழந்தை பாம்பு வளையில் விளையாடும் கட்டுவிரியின் புற்றிலே அது கை வைக்கும் பூமி கடவுளை அறிகிற அறிவினால் மட் நிறைந்திருக்கும் எனவே பிரியமானவர்களே ரட்சிப்பு என்பது வெறும் பாவம் மன்னிப்பு அல்ல அது நாம் திரும்ப பெறுகிற தேவ மகிமை சால்வேஷன் இஸ் நாட் ஜஸ்ட் ஃForgiveness of sins it is restoration of God's glory ஏனென்றால் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம் இப்போழுது நாம் பாவம் மன்னிப்பை பெறும் பொழுது தேவ மகிமையை திரும்ப பெற துவங்குகிறோம் எனவேதான் ஏசு சொன்னார் நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் அவரோடு வீட்டிருப்பது போல வெற்றி பெறும் எவருக்குமே எனது அரியணையில் என்னோடு வீட்டிற்கும் உரிமை அளிப்பேன் ஆண்டிகள் அரசராகிறார்கள் பாப்பர்ட்ஸ் பிகம் பிரின் எங்கள் மகாபிரிய தேவனே இந்த அருமையான சத்தியத்திற்காகவும் இந்த தியானத்திற்காகவும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் படுகொழியில் கிடந்தோம் சாக்கடையில் கிடந்தோம் நாற்றமெடுத்து கிடந்தோம் தேடுவாரற்று கிடந்தோம் புழுதியில் கிடந்தோம் ஒன்றுமில்லாமல் இருந்தோம் ஆனாலும் உங்களுடைய அன்பு எங்களை தேடி வந்ததற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் வெறுவனே உம்முடைய பிள்ளைகள் என்கிற ஒரே வார்த்தை மட்டுமல்ல எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் அதிகாரிகளுக்கும் எல்லா விதமான நன்மைகளுக்கும் சுதந்திரவாளிகளாக நீர் எங்களை ஆண்டுவரே மாற்றிவிட்டதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் உண்மையாகவே இது சாதாரண ரட்சிப்பு அல்ல ஆண்டுவரே இது இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இந்த ரட்சிப்பை குறித்து ஏனோ தானோ என்று நாங்கள் கவலையேற்று இருக்க வேண்டாம் இந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கு பறைசாற்றுவதிலும் நாங்கள் மெத்தனமாய் இருக்க வேண்டாம் ஆண்டிகளை அரசராக்கும் செய்தியை விடைந்த உலகத்தில் மேலான நல்ல செய்தி வேறு என்ன ஆண்டவரே அவதமான உற்சாகமான ஆவி எங்களை தாங்கும்படி செய்யும் அப்பொழுது பாதக இருக்கும் வழிகளை உபதேசிப்போம் பாவிகள் உம்முடத்தில் மனம் திரும்புவார்கள் எங்களை மறுபடியும் உங்களுடைய கரத்திலே கொடுக்கிறோம் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட இந்த மகிமையை இன்னும் நாங்கள் மகிமையின் மேல் மகிமையடைந்து ஒரு நாளிலே உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை போலவே நாங்கள் மாறுகிற நாளை எதிர்நோக்கி இருக்கிறோம் அந்த நாளும் நெருங்கிடுது தேவசாயலாக மாறிடுவோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய துதி ஸ்தோத்திரங்களையும் இந்த விண்ணப்பத்தையும் உம்மிடத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே Amen